நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் ஏப்ரல் 5 இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று எக் பிளான்ட் என்று அழைக்கப்படும் காய் கத்திரிக்காய் இரண்டு இந்தியாவின் மினி சுவிட்சர்லாண்ட் என்று அழைக்கப்படும் நகரம் லூதியானா மூன்று அமெரிக்காவின் மிக நீளமான நதி மிசுசிபி மிசோரி இனி இன்றைய நற்றினை பொது அறிவு கேள்விகள் ஒன்று மனிதனுக்கு முதன் தெரிந்த உலோகம் எது இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டில் உலகளாவிய ஜனநாயக குறியீட்டு பட்டியலில் முதலிடம் பெற்ற நாடு எது மூன்று வடக்கு வெனிஸ் என்று அழைக்கப்படும் நகரம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி